सद्गुस्वामी की जय गुपया अरुणगृणाधर कुड़क खंदर अनुभूति कुमरा कुमरा मुर्गाचरण बंडी देवसेना काकास्म दे जय सुब्रह्मण्योह முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நேத்திக்கு பார்த்த அனுபூத்தி செய்யுள் பாடல் பிறவி மயக்கம் போவதற்காக பிறவி மயக்கம் போவதற்காக அதாவது ஜனன மரண அந்த துக்கம் அந்த அது வந்து போகிறதுக்காக அதில் சொன்னது அமரும் பதிகேளகமாம் எனும் இப்பிரமம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் புருதானவ நாசகனே இப்படியும் நேற்றுக்கு பார்த்தோம் அமரும் பதிக்கேள் அகமாம் இனுமாம் பிரமரம் கடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் புருதானவ நாசகனேன்னு அதுல வந்து இந்த குமாரன் குமரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம் முக்கியமான விஷயம் அது வாஸ்தவம் அவ்வளோ பல அர்த்தங்களை கொண்டது இந்த குமாரனுங்கிற நாம முருகனுடைய நாமங்கள் எல்லாம் வசத்தியானது குமாரா ஜனமா அர்ச்சனையில் அப்படிப்பட்ட முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து நாதா குமரா என்று நாம் நமை என்று அரணார் அப்படிலாம் வருது இல்லையா அப்படி இது இன்னைக்கு மயக்கத்தை போகிறது அதனால் நம் நித்தியம் குமரா குமரான்னு சொன்னதுலேயே ஒரு நாம அவள் அனுபூத்தி கட்டு நமக்கு வந்து நம்முடைய பிறவி மயக்கத்தை போக்கட்டும் அந்த நம்முடைய சொந்த கடவுளான கந்த கடவுள் இனிக்கு உண்டானது மையல் விடுதல் எப்பொழுதும் அதாவது இந்த அனாவசியமான இந்த மாயா சம்பந்தமாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றிய ஒரு சம்பந்தமான ஆசை விடுவது எப்பொழுதும் மற்றொரு குடல் மய மங்கையர் வலை வலை பட்டு ஊசல் ஊசல்படும் பரிசு தொழிவேன் தட்டூடறவேல் தைலத்து எரியும் நிஷ்டுர நிராகுரல் நிர்பயனே முருகாச்சரணம் மற்றூர் குடல் மங்கையர் மையல் வலை பட்டுசல்படும் பரிசன் தொழிவேன் தட்டூடரவேலை தெரியும் நிஷ்டுர நிராகுல நிர்பயனே இப்படி பிரார்த்தனை பண்றார் நம்ம அனுபூத்தி பெருமான் அனுபூதி அடைந்த பெருமானான அருணகிரிநாதர் சொல்றார் என்னன்னா இந்த பெண்ணாசி உடைவதற்காக பாடியிருக்கார் அதில் இந்த மையல் வலைப்பட்டு ஊசல்படும் பரிசொன்டொழிவேன் அப்படிங்கிறான் சொல்கிறார் அதனால் அது வந்து அவனுடைய கிருப்பையால் தான் நடக்கும் அப்படி முருகனுடைய கிருப்பையால் தான் நடக்கும் அது என்ன காமிக்கிறாருன்னா சுப்பிரமணிய சுவாமி ஒழுக்கத்திற்கு மாறுபட்டு நடக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர் வந்து கண்டிக்கிறார் தண்டிக்கிறார் மரக்கருணை தண்டிச்சு அனுகிரகம் அமைக்கிறார் சின்னதாவது இப்ப தான் பாரண மண்டுக்கும் சின்ன வயசுல பிரம்மாவை வேதத்துக்கு உண்ட மூண்டால் பிரணவத்தினுடைய பொருளை கேட்டு அவர் வந்து சொல்லாதனால சிறையில் போட்டார் ஜெயிலில் போட்டார் தகப்பனாருக்கு பிரணவத்தை சொன்னார் ரணகிரிநாதருக்கு சொன்னார் அகஸ்தியாச்சாரம் சொன்னார் இப்போ இந்த மூணு பேர் எவ்வளோ ஒரு வசதியான இல்லை பாருங்க அப்படிப்பட்டவர் வந்து அவரை பூஜை பண்ணக்கூடிய இடத்துல ஆவாகனம் பண்ணி அவருடைய சாநித்தியம் இடத்துல முருகப்பெருமானுடைய சாநித்தியம் இடத்துல ஒழுக்கம் இல்லாமல் காரியங்கள் நடந்தால் தண்டிப்பார் மரக்கருணி ஒழுக்கநறி இல்லாதவர்கள் அவருடைய ஒரு பணிவோ பூஜையோ ஒரு எந்த ஒரு சர்க்காரியமோ அது ஏற்றுக்கொள்ள மாட்டார் கஷ்டங்கள் விவரும் மரக்கருணையால் அட்கொள்வார்கள் அதனால எதுக்குன்னா இல்லை ஐம்பத்தி ஒரு பாட்டு இருக்கல்ல இருபத்தி நம்ம அருணகிரியார் ஆசையை முழுக்க போகணும்னு பர்த்த வேண்டார் மூணு பாட்டுகளில் பெண்ணாசை முழுக்க போகணும்னு சொல்கிறார் அப்படி சொல்கிறத பார்க்குற மூணு பாட்டுகளை சொல்கிறேன் அதில் இது ஒன்றும் வெண்ணாசை விலக்கப்பட வேண்டும் அதுதான் சொல்கிறார் அதனால் என்ன சொல்ல வரா தைலத்து கிரவுஞ்சகுரியின் மேலே தட்டு ஊடுற எந்த ஒரு தடைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் அது நடுவில் ஊடுருவி போகிற பாரியும் வேல் எரியும் வேலாயுதத்தை வேலாயுதமே ஞானாயுதமாச்சு ஞான ஸ்வரூபமாச்சு ஞான சக்தி வேல எரியக்கூடிய வேளாயுறுத்து ஏவிய நிஷ்டுர நிராகுல நிர்பய அப்படி சொல்றார் மூணு மூணு மூணு வார்த்தைகளால் அவர் காமிக்கிறார் நிஷ்டுரம் அதாவது தப்பு செய்யக்கூடிய தண்டிக்கக்கூடியவர் கடுமை வாய்ந்தவர் நிஷ்டுர நிராகுல எந்த ஒரு கலக்கமும் ஆக்குலம் இது மனசு வசனமெல்லாம் இல்லாதவர் மற்றூர் கூடல் தேன் வந்து அப்படியே சொற்றமா இருக்கக்கூடிய புஷ்பங்களை சூடிய கூந்தல் கொண்டவர் மங்கையர் பெண்கள் மையல் வலைப்பட்டு அவர்களுடைய மோக வலையில் மாட்டிண்டு அவர்களுடைய கண்ணால் பார்த்து இப்போ ஆண்களை இழுக்கக்கூடிய அளவு அந்த அளவில் இருக்கக்கூடிய மோக வலையில் ஆகப்பட்டு கொண்டு ஊசல்படும் பரிசு மனசு எப்படி ஆகிறது ஊஞ்சல் மாதிரி ஆடின்ருக்கு அப்படிங்களுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு வந்து வீட்டுக்கும் அந்த மாதிரி பெண்களுக்கும் அப்படி ஆடின்ருக்கு அப்படி உள்ளம் தடுமாறுகிறது மனசு தடுமாறுக்கூடிய அந்த தன்மையை என்று ஒழிவேன் எக்காலத்தில் அடியை நீக்குவேன் எப்போ விடுப்பேன் அது எப்போ இந்த பெண்ணாசி விரைவில் விலக வேண்டுமே அதை விரைவில் விலக்கி அனுகிரகம் செய்வாயாக அப்படி சொல்கிறார் மற்றூர்னா வாசனை பொருந்திய புஷ்பங்கள் ஊசல்னால் இங்கும் அங்கே ஓடுற அதுதான் ஊஞ்சல் மாதிரி ஊஞ்சல் ஆடுறது பரிசுனா அதனுடைய தன்மை இயல்பு தட்டுனா தடைகள் தடை கூடுனா உள்ளே போய் சைல் சைலம் சைலம்னா அந்த கிரவுஞ்ச சைலம் அந்த கிரௌஞ்ச சைலத்தில் அந்த மலை சண்டையில் தடைப்பட்டு நின்று அந்த கிரௌஞ்ச மலை ஆமாம் இப்போ தான் காந்தம் பாராயணம் பண்ணி முடிச்சது அந்த முதல் முதல்ல அவர் வரது வந்து தாரகாசுர வரத்துக்காக வரார் இப்போ தாரகாசுரத்துக்கும் தாரகாசுரனும் கிரௌஞ்ச மலையும் ரெண்டு கூட்டணி அப்போது அந்த கிரௌஞ்ச மலை என்ன பண்ணுறது அதை சொல்லுவோம் அந்த கிரவுஞ்சமலை வீரபாகு போன்ற மற்ற எல்லார்களையும் தேவசேனையை அப்படியே வழிகாட்டி அடைச்சிடுது அடைச்சி உள்ள மயக் மாயையால் அப்படியே அரசு பண்ணி வச்சுடுது அப்போது அந்த சுப்பிரமணிய சுவாமி அந்த கிரவுஞ்சம்மலை முடிப்பதற்காக வேலை ஞானம் இது வந்து அக்ஞானம் அக்யானந்தான் மாயை மாயை அக்யானத்தை போகிறது சுத்தம் ஞானந்தான் இது சரியான ஆப்போசிட் எதிர்மறையும் அப்போது ஞானஸ்வரூபமாக ஞான சக்தியாக இருப்பது அவருடைய ஞான அது சக்தி சக்தி ஆயிரும் எல்லா சக்தியும் இருக்கக்கூடியதாயிரம் தான் இவரும் ஞானஸ்வரூபம் ஞான பண்டிதன் அப்போ அப்படி அந்த வேலையை எரிந்த வலிய வீரனே எந்த ஒரு நிராகுலம் எந்த ஒரு கவலை இல்லாதவன் கலக்கமிட்டு அல்லவன் அதாவது எந்த ஒரு ஒரு மனக்குழப்பம் கலக்கம் இல்லாத பயம் இல்லாதவன் அச்சமற்றவன் ஏ மா அந்த வாசனை இருக்கக்கூடிய கூந்தலை கொண்ட பெண்களுடைய காம வலையில் மாட்டிண்டு நான் கஷ்டப்படுறதுலேருந்து என்னைக்கு நீங்குவேன் என்னுடைய அந்த மயக்கம் அங்கே பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய மயக்கம் எப்பொழுது ஒழியும் எனக்கு அனுகிரகம் பண்ணுவாயாக அப்படிங்கிறார் இந்த கிரௌஞ்சமலையை பற்றி சொல்கிறது என்னன்னா தாரகாசுரன் மாயமாபுரியில் அவங்க இருக்கான் அவனுக்கு கூட்டாக இந்த கிரவுன் சென்னு ஒரு அசுரன் தான் அவன் இன்னும் இன்னும் ஒரு அந்த பக்கமாக போகக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் போகிறபோது வழியில் மாயை அவனுக்கு மாயாக வந்து எல்லா அசுரர்களுக்கும் வந்து மாயை வித்தியை நிறையா நல்லா தெரியும் மலை இருந்துருவான் மலைக்கு போகிறது வழி காட்டுறாப்பு காமிப்பான் இந்த வழியில் இருக்கக்கூடிய ம முனிவர்களை உள்ளே போனவொடனே வந்து மயக்கி வெளியில் போக முடியாம பண்ணி அவர்களை முடித்து கொன்று தின்று அவ தான் மாம்சம் முனியவர்களை மாம்சம் சாப்பிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கணும் அகத்திய ரேஷி போனார் அகத்தியாச்சாரர் போனார் மேருமலையுன்னு பரட்டு போகிறார் அவர் அவர் வந்து இந்த விந்தியமலையை வந்து அடக்கணும் காவேரி தெற்கில் வந்து நாட்டில் பிரவகிக்கணும் சீர்காழிக்காக தான் அந்த காவேரியை கொண்டு வந்தார் உண்மையாக காந்தத்தில் அது காண்பிக்கப்படுறது அப்படி வரபோதோ வழியில் தெற்கு திசையில் போகிறவோ பல சிகரங்கள் கொண்ட மா இதெல்லாம் இருக்கிறாப்பில் மலையாக வந்து வழி இருக்கிறாப்பில் காமியான் அந்த கிரவுன் சாசுரன் அவர் உள்ளே நுழைஞ்சார் அப்புறம் வழியே இல்லாமல் அதாவது இது டெட் மாதிரி ஆகி போச்சு அப்புறம் வழியில் இந்த பக்கம் போன பார்த்தா அங்கேயும் டெட் மாதிரி இருக்குது உள்ள மாட்டின் பார்த்தார் ஞான கண்ணால் பார்த்தார் ஓ இது மாஏ அப்படின்னார் தன் கிட்ட இருக்கக்கூடிய தண்டத்தால் ஒரு குத்தி வழியில் விண்டார் அப்போது அவனுக்கு வந்து அவன் சாப்பத்து கொடுத்துடான் நீமா இப்படியும் மலையாகவே இருக்க கடவாய் எப்படி சுப்பிரமணிய சுவாமி வரபோது அவருடைய வேளாவில் நீ அழிய கடவான்னு சொல்லிட்டார் அதே மாதிரி வந்தார் இந்த வீரபாகு போன்ற எல்லாரையும் மலைக்குள்ளே போறாப்பில் மயக்கி விட்டான் பகவான் ஸ்கந்த ஸ்கந்தமூர்த்தி வேலாயுதத்தால் மலையை பிளந்து அதை முடித்தார் எல்லாரையும் விடுவித்தார் தாரகாசுனோட சண்டை போட்டு தாரகாசன் முடித்தார் அப்படிப்பட்ட கிரௌஞ்ச மலையை அப்படியே ஊடுருமை அப்படியே இது பண்ணிட்டு வளர்ந்துட்டு போகிறாப்புல அந்த வேலை எரிந்தவனேன்னு அதுதான் சொல்கிறார் இங்கே அப்படி ஒன்றால் முடிஞ்ச போதும் ஞானத்தால் மாயையை முடிக்கிற போதும் உன்னுடைய ஞான பார்வையால் ஞான கருணையால் எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பெண்ணாசைங்கிற ஒரு மயக்கத்தை முடிக்கக்கூடாதாங்கிறாப்பில் அதுதான் இப்படி காண்பிக்கிறார் ரெண்டு விதமாக காமிக்கிறார் கிரௌஞ்சமலையில் மேலே எந்த ஒரு தடைகள் இல்லாமல் அப்படியே ஊடுருவி போகிறாப்புல அப்படியே பிழங்குன்னு போகிறாப்பில் வேளாயுத்த ஏவி துஷ்டர்களை சி சிருஷ்டிக்கக்கூடிய து துஷ்டர்களை கண்டித்து கடுமை வாய்ந்து எந்த கலக்கம் இல்லாமல் பயமில்லாத அவர்களை அவர்களை தண்டிக்கக்கூடியவனே அப்படி தேன் அப்படியே சொற்றாப்பில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை சூடியிருக்கக்கூடிய கூந்தலை கொண்ட அந்த ஸ்திரீகளுடைய மோக வலையில் மாட்டிண்டு அடியன் ஊஞ்சல் மாறி இப்படி இது மனசு எப்படி அலையிறது அது என்றைக்கு விடுவேன் நான் என்னுடைய அந்த மையல் மயக்கம் மோகம் மையல்மோ அது ஒழிவதற்கு முழுக்க ஒடிவதற்கு அனுகிரகம் பண்ணுவாயாக அதுதான் சொல்றார் இப்படி ஆசை போறதுக்காக தான் இருபத்தி ஒரு பாடல் சொல்லணும்னா சொன்னோம் இல்லையா அது மாதிரி சொல்றார் அதுல மூணு இடத்துல பெண் ஆசை போறதுக்கு இப்படி காண்பிக்கிறார் மற்றூர் குடல் மங்கையர் மையல் வலைன்னு சொன்னது என்னன்னா மட்டவிழ்மலர் கொடு பனிவேன வருது இல்லையா கைத்தலை நிறைகனி அப்படி வருதில்லை வருதில்லை மட்டவிழ்மலர் அந்த மாதிரி அந்த மற்றூர் குடல் மங்கையர் இது வந்து ஸ்திரீகளை காண்பி கொடுத்தீங்க பொய்யல்லாமையென்று புனர்முலையார் போகத்தே மையுலர கடவேனை மாளாமே காத்தருளில் தையல் இடம் கொண்ட பிறார் தன் கடலே சேரும் வண்ணம் ஐயன் என கருடையவாறு ஆறு பெருவார் அச்சோவே திருவாதிரத்தில் நம்ம மாணிக்கவாதம் அச்சோ பதிகத்தில் சொல்கிறார்கள் இப்படி ஊஞ்சல் வந்து இங்கேயும் அங்கேயும் அலையிறது அது மாதிரி உயிர்களான இந்த ஜீவர்கள் இந்த பூலோகத்தில் புண்ணிய பாப்பங்களால் பூதாச்சார இந்த தனு உடம்போட சொர்க்கங்களையும் இப்போ சொர்க்கங்களையும் பாப்பத்தால் பூதமா தனுவூடம் அதுக்குண்டான நரக்க யாத்தனா சரீரத்தை கொடுத்து நரக லோகங்களையும் இது புண்ணியமும் பாபம் கலந்துருக்கிற போதும் இந்த பூத்த பரிணாமத்தணுவோட அதாவது மனுஷத்தின பூலோகத்தையும் பலகாலமாக அறிஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கு அப்படி இருக்க போதும் என்ன சொல்றார் பசுவுக்கு ஒரு கைது யானைக்கு ரெண்டு கைது குதிரைக்கு மூணு கைது ஊஞ்சலுக்கு நாலு கைது கட்டி வச்சிருக்கா இல்லையா அப்போ உயிர்களுக்கு அஞ்சு கயிறுகள் காமிக்கிறார் ஆணவ மலம் கண்ம மலம் மாஜாமலம் மாஜேகம் திரோதம் இதெல்லாம் நம்ம சித்தாந்த சைவ சித்தாந்த பிரகாரக்கூடிய வார்த்தைகள் பஞ்ச மலங்கள் அஞ்சு மலங்களால் கட்டுப்பட்டு இந்த உயிர்கள்னால் சொர்க்கமும் நரகமும் இந்த பூலோகத்தை இப்படி சொரண்டுண்டே வருது திரிஞ்சுட்டே இருக்குது இது ஊஞ்சல் சுற்ற மாதிரி அப்போது அஞ்சு க சங்கலிகளால் கட்டுப்பட்ட உயிர் உயிர்களுக்கு அடுத்து நாலு சங்கலிகளால் கட்கொண்ட ஊசல் இது வந்து ஒரு உமையாக கண்பிக்கிறார் அப்போ ஒரு அனுகிரகமூர்த்தி ஒரு குருமூர்த்தர் அவர் என்ன பண்ணார் நாலு சங்கிலிகளும் அறுத்து அந்த ஊஞ்சல் வந்து தரையில் அடையிறார் அப்படி பண்ணார் அப்போ வந்து ஆடாமல் அசையாமல் ஆயிடுது அது சிதமாக இருக்குது அது மாதிரி ஞானாச்சாரியன் ஞான வாழால் சேதித்து ஆத்மா இறைவனுடைய திருவடியை சேர்கின்றது உரு கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறு கயிறு ஊசல் போல வந்து வந்து உளவு பெரு கயிறு ஊசல் போல பிற புல்கு சடையான் பாதத்து அருகயிறு ஊசலானின் அதி கை விரட்ட நீரே இப்படி சொல்றார் இப்படி தட்டுடறவேன் ஜெலத்து எறியும் இந்த சைலம் தான் இந்த கிரௌஞ்சவனம் இந்த கிரௌஞ்ச மலத்தில் அப்படி பார்த்தோம் நிஷ்டுரான்னு சொல்றதுனால பாபம் செய்யக்கூடியவர்களுக்கு கெடுதல் செய்யவர்களுக்கு அப்படிப்பட்ட குமர கடுமையாக இருந்து தண்டிக்கிறார் மரக்கருணை அதுதான் அதாவது தண்டித்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவர்கள் சித்திரத்தை வைக்க வைக்கிறார் அதுதான் அதனுடைய ஒரு தாற்பயம் நிராகுல நிர்பயன் எந்த ஒரு ஆக்குலம் அந்த கலக்கம் வியசனம் சோக்கம் அப்படியெல்லாம் மோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிர்பயன பயம் இல்லாத அப்படி தன்னை அடைந்த அடியார்களுக்கு முருகனுடைய அடியார்களுக்கு தன்னை சரணமடைந்த அடியார்களுக்கு கலக்கத்தை போக்குகிறான் பயத்தையும் போக்குகிறான் அறக்கருணை புரிகிறான் முருகா எப்படி நீ கிரவுஞ்சமலையான மாயை அழித்து பண்ணியோ அந்த மாயை அழுத்தியில்லையா உனுடைய ஞான அப்படி மாதர் மயிலாகிய மாதர் மயிலமா மயிலாகிய மாயை மாயை அழுத்தருள் அழுத்தும் உன்னுடைய ஞான கிருப்பையால் ஞான அருளால் எங்களுக்கு எப்பொழுதும் அந்த அருள் கிட்டும் அந்த மாயை ஒழித்தருள் எந்த மாயையே அந்த மாதர் மாயங்கிற இது அதனால் நிஷ்குல நிராகுல நீர்பாயானால் மூணு விதமாக அவருக்கு சம்போதனை முண்டார்கள் கூப்ப ஆணவ மலம் கர்வ மலம் மாயாமலம் மூன்று மல மலங்களையும் முருகனால் அழிக்கக்கூடியவன் ஒரு குறிப்பை காண்பிக்கிறார் இப்படி கிரவுஞ்சமலை மாயை அதை வந்து உன்னுடைய ஞானமாகிற வேல் தொலைச்சி அதை முடித்த எனக்கு இந்த பெண்கள் சம்பந்தமாக ஸ்திரீகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த மயக்கமானையும் எப்பொழுது உன்னுடைய ஞான ரூபமான கடாட்சத்தால் அந்த அருள் செய்வாய் அப்படின்னு கேட்குறார் அப்படின்னு நான் அர்த்தம் மலை பிழந்த கிரவுஞ்ச வேலவனே மாஜவலை நீக்கி எங்களுக்கு அனுகிரகம் செய்வாயாக அனுகிரகம் செய்து உன்னுடைய பாகார விந்தங்களை அடைய வேண்டும் அதுதான் இதனுடைய தாற்பரியம் அதனால் இந்த தாற்பயமே அப்படி காமிக்கிறது நாளைக்கு மரண பயம் நீங்கள்ன்னு சொல்கிறது நம்ம ஆச்சாரியால் சொல்லக்கூடிய அந்த புஜங்கத்திற்கு உண்ட இருக்க ஸ்லோகத்துக்கும் ஒத்து போராப்பில் இருக்கக்கூடிய நாளைக்கு பார்ப்பலாம் ஞானஸ்கந்தார் பண மத்துவ வேர் அது ஒரு